அத்தியாயம் தொன்னூற்றி ஐந்து அத்தியின் அத்தி அளவற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையவனும் பெயரால் அத்தியின் மீதும் ஒளிவ மரத்தின் மீதும் சத்தியமாக தூர்சீனியின் மலையின் மீதும் சத்தியமாக அபயம் அளிக்கும் மீதும் சத்தியமாக மனிதனை அழகிய வடிவில் படைத்தோம் பின்னர் அவனை இழிந்தவனிலும் இழிந்தவனாக்கினோம் நம்பிக்கை கொண்டு நல்லறம் செய்தோரை தவிர அவர்களுக்கு முடிவில்லாத கூலி உண்டு இதன் பின்னர் தீர்ப்பு நாளை உம்மால் எப்படி பொய் என கருத முடியும் தீர்ப்பளிப்போரில் அல்லாஹும் மேலான தீர்ப்பளிப்பவன் இல்லையா